வணக்கம் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நரேந்திர மோடி தோட்டமானது சிங்கப்பூர் நாட்டில் அமைந்துள்ளது இரண்டு காவிரி மேலாண்மை குழுவின் உறுப்பினராக தமிழக அரசு பிரபாகரன் என்பவரை பரிந்துரை செய்துள்ளது மூன்று முதல் முறையாக மதுபானம் தயாரிப்பில் களம் இறங்கியுள்ள பிரபல குளிர்பான நிறுவனம் கொக்ககோலா குளிர்பான நிறுவனம் நான்கு ஆளில்லா விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கும் வசதியானது சீனா நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு அமைய இரண்டு முதல் முறையாக போக்குவரத்து துறை சார்பாக வாகனங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறையானது எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று எந்த மாநிலத்தில் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்குவதற்கு முடிவு செய்துள்ளது நான்கு திபால் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எந்த நாட்டில் நடைபெறவுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி